எனவே பாண்டி பேரரச நினைத்தால் கூட போயிச்சு அப்படிப்பட்ட செயற்கரிய செயலை செய்ய இருக்கின்றதுனால கோபம் கோபம் யாரு மேல கோபம் தீவை செய்வார் மீது கோபம் ஆனா நன்மை செய்வார் மீது மிக்க மகிழ்ச்சி தீமை செய்வார் மீது அப்படிதான் இருக்கொருக்கி கருக்கள் அம்பேட்டன் சிறுநர்த்து செல் துருக்கி கருவுகொள் நிஞ்சமுடுக்கள் அம்பேட்டன் இந்த பயமின் நீக்கத்திற்காகவே ஒரு திருமுகம் எனக்கு ஒண்ணும் பயமி இல்ல உயிருக்குற்ற பழமை அவ்வளவுதான் அவனுக்கு ஏது பயமி கிடையாது கிடையாது ஒரு முகம் அறிவுக்கன்றே இருக்கிறது அறிவு கண்டே இருக்கிறது முரணாடி திங்கள் போல திசை ஏதே நமக்கு அறிவு வகையில ஐயம் இருக்குமான முருகா இந்த ஐயன் எனக்கு யாரையும் கேட்க தெரியலப்பா இதுக்கு நீதான் தீர்வு காணும்னு சொல்லி விண்ணப்பித்தால் மறுநாள் கால ஒரு எண்ணம் தோன்றும் அருமை அருமை அங்கே ஒரே தெரியுது என்று தெரியணும் முருகப்பெருமான் அது மாதிரி இது வந்து எது அறிஞர்களுக்கு மட்டுமல்ல இங்க வீட்டில் குடும்பத்தில் சிக்கல் ஏற்பட்டா கூட சரி என்ன பண்றதுன்னு தெரியல பாப்பாவும் கல்யாணம் பண்ணு எல்லாம் அதிகமா இருக்குது ஆனா அஞ்சு ஆண்டு பண்ணா தேவலாம் முருகா நீ பா சிக்கல்னா மறுநாள் அங்க இருந்து நாங்க பெண்ணு பார்க்க வரோம் போஞ்சிய பொருள்களை ஏ திங்கள் போல திசை விளக்கும் இந்த ஆறு மூங்களை பற்றியும் பெருமான் முதல் முதல் சொன்ன திருமுகாட்டுப்படல் எஞ்சிய பொருள்களை ஏ முரணாடி திங்கள் போல திசை விளக்கும் இந்த ஆறு முகங்களை பற்றியும் நைக்கேற பெருமான் முதல் முதல் சொன்னவர்கள் திருமுகாட்டுப்படல் ஆகவே ஒரு முகம் எதற்கு என்று கருவு கொள்ளுஞ்சமுடு களம்பேட்டன் என்று சொன்னாரே அன்பர்களை காப்படுத்தும் அழிப்பவர்களை அடிப்பும் இருப்பான் அதனால உக்கரன் பெயர் வச்சாங்க ஓராண்டு ஆயிற்று ஓராண்டு ஆன பிறகு முக்கியமான வினை என்ன கேட்டீங்க பாருதலை ஒரே ஒரு அடியோர் வரலாற்று திருநாவுக்கரசர் வரலாற்றில் தான் சேக்கலா பெருமான் முடி நீக்குதலை பற்றி சொல்லு வேற ஒண்ணு இருக்கிறதா படல கேட்டுக்கோ கலைஞரை நீட்டி அளப்பதோ கேள்வி கேட்டினும் முண்டோர் உறுதி கலைஞரை நீட்டி அளப்பதும் திருக்குறள் ரொம்ப அருமையான திருக்குறள் இங்க கிளைஞர் ஆயிரம் பேரை நீட்டி எனவே ஒரே வருடம் தான் மயிர் நீக்கும் பினையும் சேக்கலா பெரிய பிராணம் அப்புறம் நான் மருளீக்கியார் தோன்றினார் அது தோன்ற மயிர் நீக்கும் பினையும் சிறு தொந்தர் கூட சின்ன பையனா பிறந்தார் அதை ஒரு தரத்தில் இவரும் திருவிழிமணில் பஞ்சனீக்கினார் அவரும் பஞ்சனீக்கனார் நீங்க படிச்சு பாருங்க ஏதேன்னு ஒரு கருத்து வருதாரு அது போல திருமறை காட்டுல கதவு திறந்தாங்களே திருநாவுக்கரசர்ல சொல்லுகின்ற அந்த பாணி வேறா இருக்கும் ஞானசம்பந்த சொல்லுதா இருக்கணும் ஒத்து நோக்கணும் அதுக்குதான் செய்கிறாவிடாச்சும் எப்பவும் பேசினே பேசிட்டு இருக்கக்கூடாது அது அது தொடக்கத்தில் ஒன்று பேசணும் அப்புறம் என்ன காடியிலும் இது வீடியிலும் மறைக்காட்டிலும் என்று போட்டு இருவருடைய இங்க பேச அது போல அப்பூதி அப்பரும் அப்புதிகளில் பேசுனது அப்பர்ல பேச மாட்டார் அப்பர்ல பேசுனது அங்கே அப்பூதியில் பேச மாட்டார் கவிச்சக்கரவர்த்தி கவிச்சக்கரவர்த்தி அல்லவா எனவே அறுபத்தி பேருடைய வரலாற்றுல இந்த மயிர் நீக்கும் வினை என்று சொன்ன இடம் ஒரே வருடம் நாவுக்கரசர் வரலாறு தான் மயிர் நீக்கும் வினையும் என்று சொன்னது அதுபோல படிப்பதற்கு வந்து நிறைய பொருட்செலவு செய்து படிக்க வைக்கணுங்கிறத சினாவுக்கட்ட பேரங்கும் நீமே நீயுமே சொன்ன இப்படியெல்லாம் அருமையான குறிப்பு இருக்கு எனவே இங்கே என்ன செய்தார்னு கேட்டால் இந்த மாதிரி மயணீக்குமணியும் செய்தாலாம் செய்து இப்பொழுது அந்த குழந்தை வளர்ந்தது ஐந்தாண்டு ஆயிற்று சரிய வயசு ஐந்து ஐந்து ஆனவுடனே எல்லோரும் போல ஒரு ஒரு ஒரு நாடகத்துக்காக படிக்க வைச்சாங்க படிக்க வச்சாங்க தம்பி என்ன பண்ண சொன்னார் கல்வி முடிச்சிட்டு நான் சொல்லிட்டே வரேன் இப்போ அண்மை காலமாக சொல்லிட்டு வரேன் இந்த கல்விக்காக இவ்வளவு ஆண்டெல்லாம் ஒரு பனிரெண்டு செலவு பண்ணலாம் அருமையாக பயின்ற ஆண்டு ஆயிற்று மிக அருமையாக அந்த ஆட்சியை கொடுக்கிறார் யாரு நம்முடைய தன்னுடைய ஆட்சியை அதுக்கு வேண்டியதெல்லாம் செய்தாராம் அங்கே கூட அந்த கல்வியை பற்றி சொல்லும்போது ஒன்றே ஒன்று நான் சொல்லிவிட்றேன் எப்படி இருக்குன்னு சில போயிட்டுலாம் தள்ளிதான் போனேன் இருந்தாலும் அந்த அந்த அறிவு கல்வி தொழிற்கல்வின்னு சொன்ன பாருங்க அது சொல்லுகின்ற பொழுது எல் காலைகள் எல்லாம் அது பாருங்க அது கூட யார் வந்து சொல்லி கொடுத்தாருனாரு ஒரு குரு மூலமாக சொல்லி கொடுத்தாங்களாம் விளையாட்டுன்னா அந்த விளையா அந்த இதுன்னா அந்த அந்த நடிகை நாடகம் பண்ணால் நடிகனா போனால் அது மாதிரி இருக்கணுமே தவிர அதில் போய் மாறுபடப்படாது ஆஹா முருகனா ஒரு குருநாதன் தேவையா அப்படின்றது அவன் குருநாதன் குருவாய் வருவாய் அருள்வாய் குகினி என்று சொன்னோம் ஞான பண்டித சாமீன மூனமும் ஞானத்திற்கு தலைவன் ஞான பண்டிதன் ஆனாலும் இப்பொழுது எடுத்த அந்த நிலைக்கு உக்கரகுமாரன்னு சின்ன பிள்ளையா வளர்ந்ததுனால குரு முகத்து அறிய வேண்டும் கொள்கையால் அப்படி ஒரு சிலர் தொட்டு காட்டிருக்காலும் எடுத்துக்கொண்ட நாடகம் உக்ரகுமாரனாக தோன்றியது ஆகல்னாலே அதற்கேற்ப ஒரு குரு வச்சு கட்டி அது சும்மா ஒரு ஒருவா ஒரு மரபும் அவ்வளவுதான் அது ரொம்ப சுட்டி சுட்டி அதனால அது மாதிரி வைத்து என்ன கல்வி கற்பித்தார் அது சொல்லிடுறேன் பாருங்க முதல்ல அறிவு கல்வி தொல்லறிவுடையனாக குறவரை தொழுது போற்ற வல்லவனாகி எட்டு வயசு ஒன்பது வயசுக்குள்ள அஞ்சுல சேத்து குடுநாதங்கிட்ட மூன்று ஆண்டுல எல்லாம் படிச்சுட்டு ஞானம் பண்ணிதான் நல்லவா அதனால் ஆசிரியர் சொல்லிட்டேன் இனிமே படிக்க தேவையில்லை தம்பிக்கிட்டதான் ஏதேன்னு சில செய்தி நான் தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறேங்குது அப்படி இது சைவத்தில் ஒண்ணு வைணவத்தில் ஒண்ணு அந்த மாதிரி ஒருவர் பிரகலாதன் அப்படியா அறிவு கல்வி தொழிற்கல்வி என்ன செய்கிறார் தொழிற்கல்வி என்ன ரொம்ப அருமையான வைப்பு அது சொல்லணும் புகர் மத வேடம் முட்டி யானை போர் குதிரை போர் பேர் இப்படி நடத்தணும் ஏன்னா தொழில் அவங்களுக்கு என்னன்னா அரசு அரசாக வரணும் எனவே அரசியல் தொழில நாலு வகை படையில எடுத்து ஆளுபடியான தொழில் கேட்டார் அந்த தொழிற்கல்வி ஆன்மீகம் இருக்கவே இருக்குது ஆண்டவனை வணங்குவது ஆகவே முத்திரமான கல்வி என்று சொன்னார் இந்த மூன்று திறமான கல்வியும் போட்டி அருமையாக பொழுது வயதவருக்கு பதினைந்து பதினைந்து எப்படி இருக்குன்னு சொன்னா இவ இந்த இடத்துல ஒரு அருமையான இடம் இதுமோட ஒப்பு ஒப்பு பார்த்து கூடாது இந்த இடத்த நீங்க வந்து கதையா காதலை கேட்கணுமே தவிர ஒப்பிட்டுக்கப்படாது இப்ப என்ன சொல்ல போறாரு கேட்டா ஒரு மூணு பாட்டுல ஒரு ஆண்மகன்ன எப்படி இருக்கணும் இந்த சாமுத்திரிக ஆலட்சணம் சொல்ற பாருங்க உறுப்புக்களுடைய இலக்கணம் சொல்றாரு என்னென்ன உறுப்புகள் நீண்டு இருக்கணும் என்ன என்ன உறுப்புகள் பருத்து உயர்ந்திருக்கணும் என்னென்ன உறுப்புகள் உள்ள குளிந்து இருக்கணும் அப்படின்னு சொல்ல போறோம் அதுல இந்த உறுப்பு இலக்கணம் சொன்னது இங்க ஏன்னா அவர் ஏன்னா பெருமானுடைய பையனா தோன்றுகிறார் தோன்றுவோரோ முருகப்பெருமான் அதனால எப்படி சொல்ல வேண்டியிருக்க சொல்றேன் அதோட முடிக்கல அடிப்பார் உக்ரமான் திருவுதாரத்து அது மூன்று நான் சொல்றேன் ஏன்னா அது எங்கேயும் கேட்க முடியாது அதனால சொல்றேன் ஆறு உறுப்புகள் உன்னதம் உயர்ந்திருக்கணும் உயர்ந்திருக்கணும் சரி ஐந்து உறுப்புகள் நீளமா இருக்கணும் நீளமா என்ன பாருக்கள் சின்னதா இருக்கணும் சிலது நீண்ட இருக்கணும் சிலது ரொம்ப சிரித்து இருக்கணும் அப்புறம் நான்கு உறுப்புகள் அகன்று இருக்கணும் அகன்று இருக்கணும் அகலமா இருக்கணும் அப்படிங்களா அப்புறம் சரி இரண்டு ஏழு உறுப்புகள் சிவப்பா இருக்கணும் இருக்கணும் இப்படி இருந்தா அந்த ஆண்மகன் ஆண்மகனுடைய உயர்ந்த இலக்கணம் அப்படின்னா இது ஒரு தொகுத்து சொல்லிட்டு அரசையானல்லாம் எவ்வளவு படித்திருந்தாலும் சொல்லணும் சொல்லி தரணும் காமித்திரி வார நான் ரெண்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா தெரிய முடியுமா முடியல அருமையான இடம் பலது நமக்கு எல்லாம் தொகுத்து தெரியும் ஆனா வகுத்து தெரியாது அது இதுல ஒண்ணும் வயிறு தோல் நெற்றி நாசி மார்பு கை கை அடி இவ்வாறும் உயரில் வான் செல்வனாகும் இப்ப சொன்ன உறுப்புகள் எல்லாம் கொஞ்சம் பருத்து இருக்கணும் கனமா இருக்கணும் அப்ப இருந்தா பெரிய செல்வந்தானா இருப்பான் என்னன்னது வயிறு ரொம்ப உள்ளடக்கி இருக்கக்கூடாது ஒரே பாட்டு கொண்டாதனா இருக்கக்கூடாது கொஞ்சம் மேல கொஞ்சம் பெருமான் தோல் எப்படி இருக்கும் பத்திரிநாத் ஒன்றோடு ஒன்றியதென்ன இங்க ஒரு குன்று இது ஒரு குன்று அப்படி அப்படி பருத்து அப்படி குன்று ஒன்றோடு வந்து குன்றியதன்னு பொய்தோடா ஆகவே அப்படி இருந்தா நல்லது தோல் சிவம் நெற்றி நெற்றி அப்படி முன் வந்து அப்படி இந்த இடத்துல ஒழிஞ்சு விடக்கூடாது முன்னடைஞ்சிருக்காது மார்பு அப்படி பாத்தீங்கன்னா எடுத்த கையும் அடுத்த மார்பும் நடந்து சேரலும் பேராசிரியர் தொல்லாப்பித்துக்கு உரை செய் ஆயில் எடுத்த கழுத்தோடும் அடுத்த மார்போடும் நடந்து சேரணும் அந்த எடுத்த கழுத்து ஒரு கம்பீரமான தோற்றம் அடுத்த மார்பு அவர் வர்றதுக்கு முன்னாள் மார்பே தெரிவிக்கும் கையடி இந்த கையெழுத்துலே இது குருபியடா இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த இடம் கொஞ்சம் பருத்தான் இருக்கணும் இதுவே உள்ள இருக்கக்கூடாது அது போல இந்த இடங்கள் இந்த நாலு கொஞ்சம் கொஞ்சம் தூக்க இருக்கணும் ஆனா இது மட்டும் உள்ளதான் இருக்கணும் உள்ள இருக்கணும் அப்படி இருந்த பொதுவாக நல்லது பொதுவாக நல்லது இந்த சாமித்திரி லட்சியம் உன்னகம் கொஞ்சம் உயர்ந்து காட்டிருக்கான சரி அடுத்தது அடுத்தது எப்படி இருக்கின்ற ஒண்ணு தபோலம் கழுத்து அடுத்தது புயல் பூரை வள்ளல் செங்கை கைகள் நீண்ட ரெண்டு கைகள் புது மனம் காவாரும் துண்டம் மூளை நாடு மார்பு இந்த நடுமார்பு நடுவில் இருக்கிற மார்பு ஐந்தும் நீண்ட வேல் விளைக்கும் நன்மை நீண்ட இருக்கணும் புரோனா நோட்டுல சிலை சில மலர்ந்த மார்புங்க பல முறை வில்லை ஏற்றி ஏற்றி வளைச்சதனால் நல்ல பெருங்கட்டை எடுத்து சொல்லுவாங்க தெரியும் இது புயல் பொருள் வல்ல செங்கை இந்த கை நீண்டிருக்கணும் ரொம்ப அருமையான சொல்லுவோம் நம்ம விடுதலை பெற்ற பிறகு முதல் பிரதமர் நேரு அவர்கள் அவரு கை அந்த கோட் போட்டு நேர்மையா இருந்தாலும் தப்பு கிடையாது ஆனா அந்த உருவ தோற்றம் அல்லவா பிரதமர் இதுவரைக்கும் வந்த பிறகு உருவ தோற்ற பொழிவு அந்த மனுஷன் தான் அந்த கைவிட எவ்வளவு நீண்டிருக்கும் கேட்டா நம்ம இலக்கணத்தில் இருக்கு இந்த நீர் நேரம் நின்னும்னு சொன்னா நம்ம கையானது கொஞ்சம் முழங்காலுக்கு கொஞ்சம் கீழே இருக்கணுமா தாழ்தால் தடக்கை தனிமதி வெண்குடையாலை முழங்கால் வரைக்கும் நீட்டும்னு சொன்னா புனிஞ்சு வரப்படாது நேரம் நம்ம கையானது அந்த முழங்கால தொடரும் அந்த நீர் நிவிரலாவது அவ்வளவு நல்லது கை நல்ல இதெல்லாம் ரொம்ப அருமையான இலக்கணம் என்று சொல்லுகிறோம் நீட்ட கை இப்படியாக அது போல மூக்கு அது மாதிரி இருக்கணும் மூக்குமையா நீண்டிருந்தா என்ன பய சொல்றோம்ல அது பெண்களை சொல்லுவாங்க மூக்கு பார் கிளிமூக்கு மாதிரி ஏன்னா மூக்க நீண்டிருந்தேன்னா ஓரளவு நல்லா இருக்கும் அது வந்து கொஞ்சம் மண்டமாக கொஞ்சம் கடினமாக தான் இருக்கு இல்லை வேற பேர் வைப்பான் என்ன பண்றது வைப்பான் கஷ்டம் தான் அதனால அது மூக்களண்டு இப்படியாக அவை எல்லாம் இருக்கின்றது இனி அடுத்தது நிறைய பூங்குஞ்சி தொக்கு வீரர்கணு நகம் பல் ஐந்தும் சிறிய வேல் ஆயுள் ஆன்மகனுக்கு இப்ப நான் சொல்ல போற உறுப்புகளா ரொம்ப சின்னதா இருக்கணும் என்னன்னா நிறைய பூங்கு பெண்களுக்கு கூந்தல் நீளலாம் நமக்கு ஏறத்தாலவே குறைஞ்ச நல்லது இது பெண்களுக்கு போகாது பெண்கள் போகாது அவர்கள கூந்தல் நீக்கணும் பெரிய வீட்டு அருவி நறியும்ளவோ நீ அறியும் பூவே என்றாணி அருமையான இயற்கை மனுமுடையதாச்சிய கூந்தல் சரியையிற்று அறிவி கூந்தலின் நறியவும் உழவோ நீ அறியும் பூவே காமம் கண்டது முடியுமோ தேவண்டு நாங்களாம் எங்க வீட்டுல இருக்கிற கொள்ளையில் இருக்கிற பூவை தான் பார்த்தோம் நீ உறமையே பாக்குற ஆனா இயற்கையான பெண்களுடைய நறுமண கூந்தல் விடவா நான் அருமையா வாசனை இருக்குது சொல்றா காமம் கண்டது முடியுமோ எனக்காக பேசாதப்பா உண்மையை சொல் என்று கேட்டது ஒரு பாடம் தங்க பாடம் பெருமானு பாடி கொடுத்தது அதனால நிறைய பூங்கு தொக்கு தொக்குனர் தொக்கு தோல் தோல்னா அந்த உடம்போட பஞ்ச அடக்கமா இருக்கணும் தவிர நீண்டு வந்தடக்காது என்ன சொன்ன நிறைய திரையின்னு அர்த்தம் இந்த நிறையா அது திரையினா இந்த வயது அந்த தோலான அப்படியே சுருக்க சுருக்கோ மடியும் அது உடம்புக்கு விகாரமே தவிர நல்லதுல்ல அப்படி இந்த விரற்கணு இருக்கு பாருங்க இதெல்லாம் குறுக்கமா இருக்கணும் குறுக்கமா இருக்கணும் விரற்கணு அதுல நகம் நகம் ரொம்ப நீளப்படாது தப்பி தவறி நீண்டுக்கிட்டா என்ன பண்றோம் நாம அதை படிச்சு விடுறோம் டயலருக்கு மட்டும் ஒரே ஒரு நேரத்தை நீட்டி வச்சிருப்பார் அவர் காரணம் பற்றி வச்சிருக்காரு விடுக இல்லவா அதனால போட்டோம் பல் பல் ரொம்ப நீளப்படாது ரொம்ப அதுக்காக ஒண்ணும் தட்டி விட்டப்படாது என்ன பண்றது நீண்டது நீண்டதுதான் புரியது புரியதுதான் யாரையும் குறிப்பின இல்ல அல்ல உக்ரகுமாரையும் குறிப்பின அல்ல சொல்லப்பட வேண்டிய இப்படி எல்லாம் இதை புரியி இருக்கணுமா கோஷம் தங்கம் நாம் முதுகுறியல் யாரும் தாய்க்குளம் இருக்கிறாரு ஆண்களுக்கு முதுகையின் நான்கும் கூறிய வேல் நாக்கும் கூட ரொம்ப குறுக்கலா இருக்கணும் ஏன்னா அது முப்பத்தி ரெண்டு பேர் வேல் சொல்லி ஆகணும் நாக்கு பாவம் அத்தனைக்கும் அது ஈடு கொடுத்து பாரு எதையும் தாங்கு மிதியும் உண்மையா நாக்கு தான் நீங்க மனசா பண்ண எதையும் தாங்கு மிதியும் நாக்கு ஒண்ணுதான் தினமும் பாருங்க முப்பத்தி பேர் ஈடு கொடுத்துக்கிட்டு ஆனா அதுக்குள்ள அடிபடாம உதப்படாம அத்தனை பேரையும் அதிச்சு கொடுத்துட்டு இருக்குது அப்படி இருக்கணும் நாக்கு போல் வாழ்க அப்படி அது கொடுமையா இருப்பாரு காய்கறியும் என்ன பண்ற அதிகம் தள்ளி தள்ளி உள்ள வாங்கிடுது அது ஒண்ணுக்குமே தவிர எல்லாம் உள்ள தள்ளிடுது இங்க வாங்கி பக்குவப்படுத்துற வரைக்கும் செஞ்சு ஒரு தியாகி சார் நாக்கு பங்குப்படுத்தி எல்லாத்தையும் உள்ள கொடுக்கணும் போயிட்டு வர அவ்வளவு தியாகம் இல்ல அது உள்ளடங்கி இருக்கணுமா உள்ளடங்கி இருக்குமா சிவம் இப்படியெல்லாம் இவையெல்லாம் சிறிதாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் இனிமே சிவப்பா இருக்கிறது என்னன்னார் ஆகவாடி கால் உள்ளங்கால் சிவப்பா இருக்கணும் உள்ளங்கால் நிறத்துல அங்கை இந்த அழகா நடுப்புற கை இருக்குதே அது பார்த்து சிவப்பா இருக்கணும் கங்கை நாட்டம் கண்ணு இருக்குதே கண்ணு என்ன சிவப்புன்னு ஒரே சிவப்புல கோபத்துல சிவக்கும் அல்லது வந்து ஏதாவது நோயின்னு சிவக்கும் இந்த செவம் லேசான சிவப்பு அதுல கொஞ்சம் வெண்மையான அந்த இது படரணும் எது ரேக படரணும் நம்முடைய திருக்கோவையார்ல ரொம்ப அருமையான ஒரு ஓமி சொன்னார் கண்ணை பத்தி ஒரு திருக்கோயார் பாட்டு ஒரு பாட்டு இருக்குது அது மாதிரி வேற எங்கிய பாட்டு பாக்க முடியாது திருமுறைகளிலேயே கண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு பாட்டு இருக்கு பெண்ணுடைய கண்கள் அது மாதிரி சொல்லி இதுக்கு மேல சொல்றது கண் மருத்துவ போய் ஐயா கண்கள் எப்படி இருக்கணும் உங்க எம்பிபிசில கண்ணுக்கு ஸ்பெஷலிஸ்டா இருக்கும் போது என்ன சொல்லி இருக்கு அவங்களை கேட்டு அவங்களுடைய வாக்குமூலத்தை வாங்கிட்டு நம்ம என்ன அவ்வளவுலே சொல்ல என்ன தாத்தாதா அவங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை யாராவது நண்பரா இருந்தா கேளுங்க கண்கள் வந்து எப்படி இருக்கணும்னு ஏதேனும் உங்களுக்கு இருக்க நீ கண் மருத்துவ அது எந்த அளவு அங்க சொல்லப்படுது அஞ்சு செய்தி நீச்சி அகர்ச்சி நீக்கின்னு எப்படி அகர்ச்சிங்களா உள்ளிருக்கிற அந்த விழி கண்ணு வெறியு இருக்கணும் ஆனா அதுக்கு மேல எப்படி இருக்குன்னாரு சிவப்பா இருக்கணும் ஆனா அது மேல வெண்மையான அந்த ரேகை பறந்து இருக்கணும் அது இருக்குங்க அது எது போல என்னாரு பெருமானுடைய உருவத்தை போல இருக்கணுமா பெருமானுடைய உருவம் சிவப்பா இருக்கு பூசி நீரு போல் சி வந்து பார்த்தா மேனியெல்லாம் சிவப்பு அது மேல திருநீர் அப்படி நேச அப்படி போட்டதுனால உடம்ப வேல் தோற்றம் வெண்மை உள்ளிருக்கிற சிவப்பு வெண்மை கலந்த சிவப்பு அப்படி அவன் நீரு பூசு தோழன வலுத்து நீச்சி எப்படி இருக்கும்னாரு அவனை பத்தி நான் பேசுகிறேன் புகழ் அந்த புகழ் அந்த அது நீச்சி போல இருக்கும்னா பொன் புழுமா ஒன்றரியேன் பொண்ணு அஞ்சு அடி பாடுறார் சிவபிராணம் ஆனா சுவாமி ஆண்டவனை பத்தி எல்லாம் முடிச்சுட்டீங்க புகழு மாறு ஒன்றேன் அங்க ஒரு அருமையா வேலை செஞ்சார் அண்ணனுடைய முடியாது என்ன போறது முண்டம்னா ஒன்றடி என்ன ஒன்றடினாரு ஒன்றும் அரியேன் உண்மை தொக்கது பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று மறியேன் நீங்க என்ன பாத்திரியும் தன் தன்னா பொல்லா வினயம் வச்சிருக்கிறேன் நீயோ வினியில் நீங்கி விளங்கியறிவன் முனைவன் நானோ வெளியில் கட்டு கடைசி ஆளு கடைசி ஆளா இருக்கிற ஆளு முதலாள சொல்ல முடியுமா முடியுமா ஒன்று மறியன் என்று ஆகவே அவன் புகழ் எவ்வளவு நீ சொல்ல சொல்ல சொல்ல நீடுகிறதோ அது போல கண்கள் நீண்டிருக்கும் சொன்னார் கண்டிப்பாத்தி ஒரு பாட்டு வேற எதுவுமே இல்லை திருக்குறள தான் இருக்கு மணிவாச பெருமான உழைச்சு ரொம்ப அற்புதமான பாட்டு இதெல்லாம் நான் சொல்றது இது மேநாட்டு ஆங்கிலத்தில் இந்த ஒரு பாட்டு சொன்னா இன்னைக்கு உயிரை விடுவான் தமிழ்ல அதுவும் திருமுறைகளில் ஒன்றா இருக்கிற அதுவும் திருக்கோவையாறுல ஒண்ணு இருப்பதுனால யாரும் கேட்க அதான் திருவாச முற்றோர் செய்யறதுதான் சொல்லியிருக்கிறேன் திருவாச முற்றோர் செய்யுங்க ஆனா நீங்க பத்து முறை செய்யும்போது பத்துக்கு ஒரு முறையாவது திருக்கோவையாரும் சேர்த்து சொல்லுங்கள் என்று விண்ணப்பிக்கிறது கடினம் எல்லாம் கட்டித்தர படிக்கிறது கடினம் உண்மைதான் பரவாயில்ல முடிச்ச ஏதாவது பத்துக்கு ஒரு தரும் இந்த கண்கள் இருக்குதான் சொன்னார் ஆகவாடி அங்கை நாட்டம் இதழ் இதழ் சிவப்பா இருக்கணும் பெண்களுக்கு இயல்பா இருக்கும் எல்லா புலவர்களும் பால் கோலும் பவளம் போது சென்று வருவாய் பவளம் எப்படி இருக்கணும் முடி சா மருதாணி புரிஞ்சிக்கூடாது வாய்ச்சா நல்லது இப்படி எல்லாம் இவையெல்லாம் ஏழும் சேர்ந்த நன்மையால் பெருமாம் இன்பம் ஈகல் வாலியோ நாபி என் இவை மூண்டும் மூண்டும் ஆழ்ந்த தகமையால் அப்படின்றது அதனால எப்படின்னா இந்த மார்பு இருக்குதே இது வந்து அகன்று இருக்கணும் வே. இங்க எவ்வளவு எட்டனங்களா முன்ன இருக்குது குடிச்சு லீற்றப்படாது இன்னைக்கு தண்ணி கிடைச்சதுன்னு பிளாஸ்டிக்கு படாது அதனால நம்ம आर्मीயா ஐயா அது இது தண்ணிய எப்படி எடுக்க வேண்டும் என்பதை நமக்கு இலக்கணம் இருக்குது ஆறு மாநாள்ல பார்மேல இருக்கு அதனால இங்க வந்து எத்தனைங்களா இங்க என்ன சொல்லுங்க ஆரே இங்க இங்க வாங்க எல்லாரும் எங்க மார்புக்கு அடங்கி அது மேல போகக்கூடாது இங்கெல்லாம் மூன்று தான் மூன்றே தான் இருக்கணும் இங்கெல்லாம் ஒண்ணுதான் உரங்களும் அப்படி பதினாறு இடங்கள் அப்படிதான் திருநீழும் இங்கெல்லாம் கொண்டு வந்துருவாங்க சில பேரு அப்படி எல்லாம் இப்படி இருக்காங்க அது மாதிரி நெஞ்சு தெரியும் அந்த தண்ணீர் இருக்கிறது ரொம்ப தலைத்தவர்கள் நல்லா அருமையா செய்யவர்கள் அதனால தண்ணீர் நான் முருகா அதனால நெஞ்சு அப்படி இருக்கணுமா அது அதோடு கூட கழுத்து இப்படி அடங்கி இருக்கணும் இது போய் நீண்ட வந்ததுன்னா எல்லாருக்கும் இருக்கு என்னோட வேலையா ரொம்ப இல்லாம அடங்கிதான் இருக்குது அப்படியே கழித்து கொப்பூர் முன்னால் நீட்டி வரக்கூடாது ஆழமாவே இருக்கணும் அது எல்லாருக்குமே குருமா இருக்கிறது எல்லா இலக்கணங்களும் பொருந்தியதுன்னு நம்ம கொஞ்சம் தகராறுல இருக்குமே தவிர இல்லைன்னா பல நம்ம பொருந்திருக்கு அதனால நம்ம இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம தொழில் உழைப்பான வரப்படாது ஆஹ் குரகுமாறம் குரகுமாறனாக நாம் ஆக முடியாது ஆனாலும் மனிதன் மனிதனாக இருக்கோ ஆண்டவன் அப்படி பரப்பித்து அது அவனுடைய அமைப்பு அதனால எனவே இப்படியெல்லாம் இருக்கின்றதான் அவனுக்கு எல்லையில் மூட்டி மைந்தன் இலக்கண நிறைவினோடு நல்ல வாம் குணனும் நோக்கி பொதுவர ஞானம் காக்க வல்லவனாகி வாழ்நாள் நனிபர வல்லன் என்ன அல்லலை மெட்ரான் பின்னும் மனத்தினால் அளந்து சூழும் வந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு வந்த குழந்தை குழந்த மாதிரி ஆண் குழந்தை குழந்தை அதே மாதிரி பண்பு கேட்க வேணாம் உடல் அழகு என்ன ஆட்சி திறன் அது மாதிரி எனவே பாண்டி ஆட்சிக்கு வரணும்னு சொன்ன முழுமையான முழு தகுதியும் வேணும் பத்து மன்னன் ஒண்ணு போட்டான் பத்து மன்னன் மனிதன்ல அறிவு சிறந்ததா அழகு சிறந்ததா பற்றி வருது காரைக்காலும் அந்த காலத்து பட்டிமன்றத்துக்கு தலைமை தாங்கினார் ரெண்டு பேரும் பேசங்க அறிவே சிறந்தது இன்னொருத்தர் அழகே சிறந்தது அப்படின்னு திருவள்ளுவர் நடைமையோடு மணி ஏழ்ராச்சு நீட்டிக்க மாட்டார் திருவள்ளுவர் இப்ப நடவர் தீர்ப்பு நீ கால வர அப்படிதான் சொன்ன சிலப்பதி ஆறுத்துல அப்படிதான் சொல்ற இப்ப இங்க சொல்ற சொல்லுவா இதுவரை அழகியை பற்றி பேசியவர்கள் ரொம்ப ஆழமாகவும் பல்வேறு கருத்துக்களையும் நிரம்ப தந்திருக்கிறார்கள் நல்ல படித்தவர்கள் பண்பானவர்கள் எனவே அவர்களுக்கு என்னுடைய அணித்தலைவர் அவரை சார்ந்த பேசுவவர்களுக்கு மிக்க நன்றி அதே போல அறிவை பற்றி பேசுவதும் பல்வேறு மேற்கோள் காட்டி மிக சிறப்பாக பேசினார்கள் ஆழமாக பேசினார்கள் அவர்களெல்லாம் எங்களுக்கு நீண்ட நண்பர்கள் மிக அருமையாக பேசினார் அவர்களுக்கு என்னுடைய அவையின் சார்பிலும் என் சார்பிலும் மிக்க நன்றி எல்லாம் சொன்னார் முடிவரை அதுக்காக வந்திருக்கிறோம் முடிவர் எல்லாரும் கவனிச்சுக்கலாம் ஏன் திருமண வாய் நாளை பழைய சிறந்ததா அறிவு சிறந்த மான் நுழைபுலம் இல்லான் எதில் மன்மான் மண்மான் புனிப்பாவையற்று வணக்கம் அப்படி